ஒருவரை போரில் சந்தித்தேன் நாங்கள் இருவரும் சண்டையிட்ட போது அவர் வாழால் என் கைகளில் ஒன்றை வெட்டி துண்டாக்கினார் பின்பு என்னிடம் மரத்தின் பின்னே இருந்து பாதுகாப்பு கேட்டார் அல்லாஹுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்றும் கூறினார் அவர் இவ்வாறு கூறியதற்கு பின்னால் இறை தூதர் அவர்களே அவரை நான் கொள்ளலாமா என்று கேட்டேன் அவரை நீர் கொல்லக் கூடாது என்று கூறினார்கள் இறை தூதர் கைகளில் ஒன்றை அவர் துண்டாக்கினார் துண்டாக்கிய பிறகே இவ்வாறு கூறினார் என்று நான் கூறினேன் அதற்கு நபி சொல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் அவரை கொல்லாதே அவரை நீர் குன்றுவிட்டால் அவரை நீர் கொள்வதற்கு முன் இருந்த உன் உயர்ந்த தகுதிக்கு அவர் வந்துவிடுவார் அவர் இந்த வார்த்தையை கூறும் முன் இருந்த அவரின் தாழ்ந்த தகுதிக்கு நீர் வந்துவிடுவேர் என்று கூறினார்கள் புகாரி நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது முஸ்லிம்